விடுதலை நாயகன் ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாள் தியானத்தின் தலைப்பு கொடி வணக்கம் பிளாக் சல்யூட் வாசிக்க வேண்டிய பகுதி ரோமர் பதிமூன்றாம் அத்தியாயம் முதல் 10 வசனங்கள் எந்த மனிதனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன் ஏனென்றால் தேவநாளை ஒரு அதிகாரமும் இல்லை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 அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும் உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாயிருக்கிறான் நீ தீமை செய்தால் பயந்துரு பட்டயத்தை அவன் வீணாக பிடித்திருக்கவில்லை தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கனை வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாயிருக்கிறானே ஆகையால் நீங்கள் கோபாக்கினை நிமித்தம் மாத்திரமல்ல மனசாட்சி நிமித்தமும் வேண்டும் இதற்காகவே நீங்கள் வரியையும் கொடுக்கிறீர்கள் இவர்கள் இந்த வேலையை பார்த்து வருகிற தேவ ஊழியராயிருக்கிறார்களே ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள் எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும் எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையையும் செலுத்துங்கள் எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள் எவனை வேண்டியதோ அவனை கனம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் வேறொன்றிலும் ஒருவருக்கும் கடன்படாதிருங்கள் பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான் எப்படி என்றால் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக கொலை செய்யாதிருப்பாயாக களவு செய்யாதிருப்பாயாக பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேற எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையில் தொகையாய் அடங்கியிருக்கிறது அன்பானது பொல்லாங்கு செய்யாது ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய சுதந்திர தின வாழ்த்துக்கள் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே இன்றைய மனப்பாட வசனம் ரோமர் பதிமூன்று ஒன்று ஆளும் அதிகாரம் உள்ளவர்களுக்கு எல்லாரும் பணிந்திருங்கள் ஏனெனில் கடவுளிடிருந்து வராத அதிகாரம் எதுவும் இல்லை ஒபே த கவர்ன்மெண்ட் ஃபார் God is the one who put it there சுதந்திர தினம் குடியரசு தினம் போன்ற தேசிய விழாக்களில் கலந்து கொள்ளும் போது நமது தேசிய கொடிக்கு வணக்கம் செலுத்துகிறோம் இது சிலை வணக்கமாகாதா என கிறிஸ்தவர்கள் சிலருக்கு கேள்வி எழுகிறது சயூட் அல்லது வணக்கம் என்ற சொல்லுக்கு மரியாதையுடன் கூடிய வாழ்த்து என்றே பொருள் இந்தியாவில் நாம் ஒருவரை ஒருவர் சிறந்தாழ்த்தி அல்லது நாம் கரங்கூப்பி நாம் வாழ்த்துகிறோம் இவ்வித பாவனைகள் கலாச்சாரத்தை சார்ந்தவை இது தொழுகை அல்ல கடவுள் கலாச்சாரத்திற்கு எதிரானவர் அல்லர் ஆனால் கொர்னேலேயோ வாழ்த்துதல் பாவனைக்கும் அதிகமாக பாதத்தில் விழுந்து பணிந்ததாலேயே பேதுரு அவனை இப்படி செய்யாதே என்று திருத்தினான் அவன் ஒரு ராணுவ அதிகாரி ராணுவ அதிகாரி பொதுவாக அவர்கள் சல்யூட் தான் பண்ணுவார்கள் ஆனால் அன்று பேதருவை பார்த்த உடனே அவன் நெடுஞ்சாலையாய் விழுந்து பேதருவை வணங்க முயற்சித்தான் எனவே தான் இப்படி செய்யாதபடி பார் என்று தடுத்து நிறுத்தினார் அப்படியே அந்த மூன்று எபிரேய வாலிபர் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ அவர்கள் செய்ய மறுத்ததும் ராஜா நிறுத்தின சிலையை பணிந்து கொள்ளவே worship என்று சொன்னார் நாட்டு கொடி நமது நாட்டை குறிக்கிறது கிறிஸ்தவர்கள் நாட்டு வெறி அல்ல நேஷனலிசம் அல்ல நாட்டு பற்று உள்ளவர்களாய் பேட்ரியாட்டிசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் நாட்டு பற்றென்றால் நாட்டை நேசித்து அதன் நலனுக்காய் நம்மை அர்ப்பணிப்பது திருமறை இதை ஒருபோதும் எதிர்ப்பதில்லை ரோம அரசு வேற்றின அரசாக இருந்தாலும் பவுல் தனது ரோம குடியுரிமையை கொண்டு பெருமிதம் கொண்டிருந்தான் அவன் என்ன சொல்லுகிறான் பாருங்கள் அப்போ சிலர் இருபத்தி இரண்டாம் 27 இருபத்தி 28 இருபத்தி எட்டாம் வசனங்களிலே அப்பொழுது சேனாபதி பவுலினிடத்தில் வந்து நீ ரோமனா எனக்கு சொல்லு என்றான் நான் ரோமன் என்றான் சேனாதிபதி பிரயுத்தமாக நான் மிகுந்த திரவியத்தினாலே இந்த சிலாக்கியத்தை சம்பாதித்தேன் என்றான் அதற்கு பாவுல் நானோ இந்த சிலாக்கியத்திற்கு உரியவனாய் பிறந்தேன் என்று சொன்னான் தன்னுடைய ரோம குடியுரிமையை குறித்து அவன் எவ்வளவு பெருமிதம் கொண்டான் என்று பாருங்கள் அப்படியே அங்கே அவர்களை பார்த்து இங்கே வாசிக்கிறேன் சங்கீத நூற்றி முப்பத்தி ஏழு பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து சியோனை நினைத்து நாங்கள் அழுதோம் எங்களை சிறைப்பிடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர்கள் விரும்பி சியோனின் பாட்டுகளில் சிலதே எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள் அப்போ என்ன சொல்றாங்க கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்திலே நாங்கள் பாடுவது எப்படி எரிசிலேமே நான் உன்னை மறந்தால் என் வலதுகை என் தொழிலை மறப்பதாக அப்ப எருசிலேயும் அவருடைய நாட்டை குறித்து அவர்களுக்கு எந்த அளவிற்கு ஒரு தேசப்பற்று நாட்டு பற்றி இருக்கிறது என்று பாருங்கள் நமது குடியிருப்பு பரலோகத்தில் இருந்தாலும் நாம் குடியிருப்பது இவுலகில் தானே நமது குடியிருப்பு பரலோகத்தில் இருந்தாலும் நாம் குடியிருப்பது இந்தியாவில் தானே இந்தியாவை குறித்த ஒரு பற்று நமக்கு நிறைய இருக்க வேண்டும் அறியாமையினால் ஏற்படும் நமது கொடியின் வண்ணங்களின் அர்த்தத்தை நாம் தெரிந்து கொள்வது நல்லது நமது நாட்டுக்கொடி எளிமையானது ஆனால் கவர்ச்சியானது மேலுள்ள அந்த காவி நிறம் வீரத்தையும் தியாகத்தையும் குறிக்கும் இந்த வெள்ளையானது நடுவில இருக்கிற அந்த வெள்ளையானது உண்மை தூய்மை எளிமையை குறிக்கும் நமது நாட்டு நலத்தினுடைய செழிப்பை காட்டுகிற தாது வளத்தை கீழே உள்ள பச்சை நிறம் குறிக்கும் நடுவிலே 24 நாலு ஆறங்கள் உள்ள அந்த சக்கரம் அது முன்னேற்றத்தையும் உத்வேகத்தையும் குறிக்கும் அதிகாரங்கள் யாவும் கடவுளால் உண்டானவையானதால் அமெரிக்கா போன்ற நாடுகளில் தேசிய கொடியை கிறிஸ்தவ ஆலயங்களுக்குள்ளேயே பிரசங்க மேடையில் வைக்கிறார்கள் நமது சுதந்திர தினம் குடியரசு தினங்களில் நாட்டுக் கொடியை நமது ஆலய வளாகங்களில் ஏற்றி நாட்டுக்காக ஜபிக்க சிறப்பு ஆராதனை நடத்தலாமே இந்நாட்களில் நாம் முகாம்கள் நடத்தினால் கொடியேற்றி நாட்டுக்காக ஜெபித்து தேசிய கீதம் பாடி பின்னர் நமது கூட்டத்தை துவங்கலாம் இந்திய எழுப்புதல் மற்றும் நச்செதி பணிக்காக இவ்விரு நாட்களில் உபவாச ஜபங்கள் நடத்தலாம் பாமாலியிலே உள்ள ஒரு கவியை நான் வாசிக்கிறேன் பாடலின் கவி வாழ்க தேசமே ஊழியாய் ஓங்கியே வாழ்ந்திடுவாய் பூர்வீக தேசமே கீர்த்தியே பார்ப்போற்றும் மேன்மையை நீ பெறுவாய் நாட்டிற்கான வேண்டலும் பாடலும் நாளொரு மேனி என்கிற இந்த புத்தகத்திலே 34 நான்காம் முப்பத்தி ஐந்தாம் பக்கங்களிலே உண்டு 35 ஐந்தாம் பக்கத்திலே பாடல் உண்டு முப்பத்தி நான்காம் பக்கத்திலே தாய் நாட்டிற்கான ஒரு வேண்டல் உண்டு நாம் எல்லாரும் சேர்ந்து அந்த வேண்டலை ஆண்டவருக்கு முன்பாக ஏறெடுப்போம் விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவராகிய கடவுளே ஒரே மனிதர்களிலிருந்து உலகத்தில் உள்ள அத்தனை இனத்தாரையும் ஒளியினரையும் தோன்ற செய்தவரே அளவிட உமது ஞானத்திற்காய் உம்மை போற்றி புகழுகிறோம் இந்திய நாட்டில் எங்களை பிறக்க செய்த உமது நோக்கத்திற்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம் படைப்பின் தேவனே எங்கள் நாட்டின் பல்வேறு மொழிகளுக்காக கலாச்சாரங்களுக்காக மக்கள் இனங்களுக்காக துதிக்கிறோம் நாட்டின் மண்வளம் நீர்வளம் மற்றும் தாது வளத்திற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் பிற நாட்டவரின் அடிமைத்தனத்தில் இருந்து எங்களை விடுவித்து எங்களுக்கு சுதந்திரம் கொடுத்ததற்காய் உம்மை போற்றுகிறோம் இதற்காய் உளைத்த உயிர் கொடுத்த அத்தனை பேருக்காகவும் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் சேனைகளின் கர்த்தரே எங்களை ஆளும் தலைவர்களுக்காய் உம்மை வேண்டுகிறோம் அவர்கள் ஒவ்வொரு தன்னலமின்றி தியாக உணர்வுடன் பாரபட்சமின்றி அர்ப்பணிப்புடனும் ஊழலின்றி உண்மையுடனும் செயல்பட அவர்களுக்கு உமது கரத்திற்குள் அவர்களை நீர் வைத்துக் கொள்ளும் நாட்டின் சமாதானத்தை குலைக்கும் தீய சக்திகள் ஒளிந்து மக்கள் யாவரும் நாட்டின் சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து ஒருவரை மதித்து நடக்க உதவி செய்யும் செல்வந்தர்கள் தங்கள் பணப்பைகளை ஏழை எளியவருக்கு தாராளமாய் திறந்துவிடும் பரந்த மனப்பான்மை எங்கள் நாட்டில் உருவாகிப் பெருகட்டும் வானுலகை படைத்த பரனே எங்கள் நாட்டில் பஞ்சம் தாண்டவமாடாதபடி ஏற்ற காலத்தில் நல்ல மலையை அனுப்பித்தாரும் தரித்திரர் தள்ளப்பட்டோர் திக்கற்றோர் அநாதைகள் இன்னும் இதுபோன்று சிறுமைப்பட்டவர்களுக்கு தொண்டாற்றும் நபர்களையும் நிறுவனங்களையும் சிறப்பாய் ஆசீர்வதையும் வசதி படைத்த நாடுகளில் இருந்து எங்கள் நாட்டிற்கு அனுப்பப்படும் உதவிகள் அதிகாரிகளால் திருடப்படாதிருக்கும்படி செய்யும் அடிப்படை வசதிகள் கூட இல்லாத அவதியோறும் கோடிக்கணக்கான இந்தியருக்காய் இறங்கும் தேவா உமது குமாரின் பன்னிரு சீடர்கள் ஒருவராகிய தோமாவை முதல் நூற்றாண்டிலேயே எங்கள் நாட்டிற்குள் அனுப்பி வைத்ததற்காக உம்மை துதித்து பாடுகிறோம் இந்திய திருச்சபை இயேசுவின் அச்செய்தி பேராணையை இந்த தலைமுறையிலேயே நிறைவேற்றி முடிக்கும்படி நாங்கள் யாவரும் உரக்கம் தெளிய உற்சாகம் கொள்ள எங்களை தட்டி எழுப்போம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்